திருச்சிற்றம்பலம் நாடு தொண்டை நாடு ஸ்தலம் இடைச்சுரம் திருச்சிற்றம்பலம் வரிவளவிரோளி அரவறை தாழ வார்ச்சடை முடிமீசை வளர்மதி சூடி கறிவாழர் தருகழல் கால்வள நேந்தி கனலேறியாடுவர் காடரங்கக, விரிவளர் தருபோழில் இளம இல்ல வெண்ணீர தருவீகள் தின்னண வீழும் எரிவாளரினமணி புனமணி சாரல் இடைச்சூரமேவிய இவர் வனமென்னே ஆற்றையும் ஏற்றதோர் அபிசடையுடைய அழகி நெய்யருளுவர் குழகல் தரியார் கூற்று ஏர் செகுப்பதோர் கொடுமையையுடையர் நடுவீ ஓளாடுவர் கொன்றயன் தாரார் சேற்ற எல் மிளிர்வன கயலீழ வாழை சிறு செய்யவோர்பன செம்முகமந்தி ஏற்றையோடுழி தரும் எழுள் தீகள் சாரல் இடைச்சூரமேவிய இவர் வணமென்னே காணமும் சுடலையும் கற்படு நிலனம் காதலர் தீதீலர் கணல்மழு வாழர் வானமும் நிலமையும் இருமையுமானார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார் புகையோளி விரையோடு கமழ நளிர்போழில் இளமஜை மன்னிய பாங்கர் ஏனமும் பிணையலும் எழில் தீகள் சாரல் இடைச்சூரம் மேபீய இவர் வண மென்னே கடமணி மார்பீனர் கடல் தனியிலுறைவார் காதல தீதீலர் கனல்மழு வாழார் விடமணி மிடறினர் விளிர்வதோரவர் மோர் சரிதையர் வேடமும் உடையர் வடமூலை அயலன கருங்கூருந்தேரி வாழ என் தீங்கனி வளர்ந்து தேனட்டும் இடமூலை எழில் தீகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வாண மென்னே கார் கொண்ட கடிகாமல் விரிமலர் கொன்றை கண்ணியர் வளர்மதி கதிர்வீட கங்கை நீர் கொண்ட சடையினர் கொடியர் நிழல் தீகள் மழுவீனர் அழல் தீகள் நிறத்தர் சீர்கொண்ட மென் சீரை வண்டு பண் செய்யும் செழும்பூ ந செங்குலை வாழை ஏற்கொண்ட பலவீனோடெழில் தீகள் சாரல் இடைச்சூரமேவிய இவர் வண்ணம் மென்னே தோட நீ குழையினர் சுண்ண வெண்ணீற்றர் சுடலையின் ஆடுவர் தோலூடையாக தோர் பெருமையுடையர் பேயூடன் ஆடுவர் பெரியவர் பெருமான் கோடல்கள் ஒழுகுவ முழுகூத தும்பி குரவமும் அரவமும் மன்னிய பாங்கர் புதுமலர் கடிகமல் சாரல் இடைச்சூரமேவிய இவர் வாணமென்னேன் கழல் மல்கு வேலீனர் நூலர் கவர் தலை கண்டியும் பூண்பர் அழல் மல்கும் எரியோண்டும் வேந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்குடையர் ஒழில் மல்கு நீடிய அறவமும் அறவம் மன்னிய கவட்டிடை புணர்குயிலும் எழில் மல்கு சோலையில் வண்டிசை பாடும் இடைச்சோரம் மேவிய இவர் வணமென்னே திருமலர் புனைவார் திகழ்தறு சடைமீசை திங்களும் சூடி வீந்தபர் சுடலை வெண் நீருமை பூசி வேரோமோ சரிதையர் வேடமும் உடையர் சாந்தமும் அகிலோடு புகில் போதின் தலம்பி தவழ்க நணியோடு மிகு பளிங்கிடறி ஏந்து வெள்ளருவீகள் எழில் தீகள் சாரல் இடைச்சூரமேவீய இவர் வாணமென்னே பல ஈலம் இடுபலி கையிலொன்றேற்பர் பலபூகழல்லது பழியீலர் தாமும் தலையீலங் கவிரோளி நெடுமூடியறக்கன் தடக்கைகள் அடர்த்ததோர் தன்மையையுடையர் மலையீலங்கருவீகள் மணமூழவதிர மழை தவழ் இளமஞை மல்கிய சாரல் இலையில் வங்கமும் ஏலமும் கமழும் இடைச்சூர மேவிய இவர் வாணமென்னேம் பெருமைகள் தருக்கியோர் பேதூருகின்ற பெருங்கடல் வண்ணனும் பிரம்மனும் ஓரா அருமையரடி நீழல் பரவி நின்றே தும் அன்போடையடிய வர்க்கணியருமாவர் கருமை கொள்வடிகோடு சுனைவழற் குவளை கயலீனம் வயலீழ வாழைகள் இறிய எருமைகள் படித்தர இளமாலும் இடைச்சூர மேவிய இவர் வனமென்னே மடைச்சூர மறிவன வாழையும் கயலும் தனில் வரும் பூனர் காழி சடைச்சூர துரைவதோர் பிரையூடை எண்ணல் சரிதைகள் பரவி நின்று சம்பந்தன் புடைச்சோர தருவரை பூக்கமள் சாரர் புனர்மடையவர் இடைச்சோரம் ஏத்திய இசையோடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியில்தேம் சுவாமி ஞானபுரீஸ்வரர் அம்பாள் கோபரத்னை திருச்சிம்பல